முருகா முருகா தீப மாமரங்களாலும் தீப மரம் அந்த மரம் இரவு நல்ல ஒளி தருமா அது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த மனத்தில் அங்கேயே இருப்பவர்கள் மந்திகள் மூளையில் வைத்த மணி விளக்கு ஒளிகளாலும் இந்த குரங்குகள் என்ன பண்ணுமா சிறு சில மணிகள் அங்காங்க கிடைக்கிறதுக்கு தன்னுடைய தான் இருக்க கூட்டுக்குள்ள வைக்குமா அந்த ஒளி வேற அது பாட்டு கிடைக்குமா இயற்கையான மரத்தின் ஒளி குரங்கள் வைத்திருக்கிற மணிகளின் ஒளி ரெண்டு மூன்றாவது மூன்றாவது ஒன்றினால் தான் அவருக்கு என்ற ஒரு தனி இலச்சனை தனி இலச்சனை அமைந்த ஒரு தனி இலச்சனை என்ன ஐந்து அடக்கி உள்ளார் பெரும் ஜோதியாலும் உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர்வித்து இந்த ஐந்து பொறிகளையும் எவன் ஒருவன் உரன் தோட்டியால் திண்மைங்கிற அந்த தோட்டினால இந்த ஐந்து பொறிகளாகிய யானைகளை அடக்குகிறவன் அந்த ஆள் ஒரு பெரிய விதப்பா விதன்னர் எங்க போட்டா முளைக்கும் ரத்னகிரியிலேயோ இந்த மண்ணு உலகத்திலேயோ போட்டா முளைக்காது போட வேண்டிய விதையல்ல என்ன பின் எங்க என்ன வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து புண்ணிய உலகம் என்று சொல்லுகின்ற அந்த அந்த நிலத்தில் போடுற வித்துடா வித்து அது இங்கே இருக்குது இந்த வித்து எங்க போய் முளைக்கும் இங்கே முளைக்காது உரன் என்னும் தோற்றியால் காப்பான் இங்கேயா முளைப்பான் அங்க போய் முளைப்பான் திருவள்ளுவர்லவா திருவள்ளுவர்லாம் வரணும் வைப்பிற்கோர் வித்து அந்த மாதிரி திருவள்ளுவர் சொன்னது குற்றம் கடிதம் எத கடல் வாழ்க்கையில் வச்சா செருக்கும் சினமும் சிறுமையும் பெருக்கம் பெருமிதம் குரல் இருக்குறல்ிறந்த மானமும் மானா ஏதம் இறைக்கி ஆறு குற்றம் குரல் என்ன வளங்கள் அல்லவா இவரலும் மான்பிறந்த மானமும்கையும் மக்கு பயலா இதுக்கெல்லாம் ஒரே இல்லாமல் இப்படிலாம் தெரிஞ்சுக்க போறீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்களோ என்னதான் படிப்பானோ ஆண்டவன் தான் கேட்கணும் எந்த மானத்தில் ரெண்டு மானம் சொன்னாரு மான் பிறந்த மானம் டு ஒளிப்பதிவு செய்யுது எடுத்துட்டு போங்க மானம் கட்ட மானம் மானுடைய மானகை பிரிக்க பிரித்திருக்கிறார் இதை பரிமேலகர் தான் விளக்கி இருக்கிறார் என்று வந்தும் எங்கள் பரிமேலகர் உரைங்களா இந்த ஐந்து பொறிகளையும் ஆறு விதமான குற்றங்களையும் அடைக்கிறவர்கள் இருக்காங்களே அவங்க முகத்திலும் உடம்பிலும் இருந்து ஒரு ஒளிவரும் அந்த மாதிரி ஞானியர்கள் காலத்திலே பல பேர் இருப்பதனால அவருடைய ஒளியினாலும் ஒளியினாலும் இதில் மூன்றில் இரண்டு எல்லா கவிஞர்களும் சொல்வார்கள் எது தீபமா மரங்களாலும் எத்தனை பேர் மந்திகள் முறையில் வைத்த மணிவிளக்கு ஒளிகளாலும் அது கூட எல்லா பருவம் சொல்லியிருப்பாங்க ஐந்து மாறு அடக்கி உள்ளார் ஆறும் பெரும் ஜோதியாலும் எந்த யார் திருக்காலத்தின் மலையினை இந்த இரவு நேரம் இந்த மாதிரி இருட்டுங்கிறதே இருக்காது எங்க காலத்திற்கு என்றெல்லாம் சொல்லி வருங்கரை பொழுது நீங்கி மல்கிய யாமம் சென்று யாமம் சென்று சுருங்கிட அறிந்த புல்லின் சூழ் சிலம்பு ஓசை கேட்டு அப்பதான் என்ன அப்படி நின்று கொண்டே இருக்கிறார் இவர் அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா ஆங்க அங்க இருக்கிற பறவைகள் கூன பூங்குயில் கூவின கோழி குருகள் சங்கம் அங்க கூட அருமைப்பாடார் திருவாசகம் தான் அருமைப்பாடார் இப்ப கா பொழுது புலந்ததுங்கிற உணர்ச்சி எதுக்கு முதல்ல வருது கூவின பூங்குயில் குயிலுக்கு வருது கூவின கோழி என்ன குயில் ஓசை நீங்க எங்க கேக்குறீங்க சோலையை சூழ்ந்து இருந்தா தானே எல்லாத்தான் மரத்தாலாம் வெட்டி விட்டுவேன் எப்படி சோலை சூடும் சிங்கப்பூர்ல மலேசியாவில ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால தண்ணீர் வந்து கிடைக்கலையா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அறநூறு அடி கீழே போயிச்சு அங்கிருந்து வர்ற தண்ணி கொஞ்சம் உப்பாவும் இருக்கான் அதை மாற்றி தந்துகிட்டு நாம் தேவையற்ற காட்டை விட அதை நுகர்ந்து நமக்கு தேவையான பிராணவாயு தாழ்ந்தருது அப்படின்லாம் விஞ்ஞான உலகம் சொல்லுது நமக்கு வேண்டாத கரிமலை வாயை தாக்காப்பிட்டு நமக்கு வேண்டுகின்ற பிராணவாயு தருது வெற்றமே அப்படி எப்படி உருப்படும் மழையும் பெய்யாது இந்த இயற்கை காற்றும் மலேசியாவும் இந்த மாதிரி பஞ்சமே வந்ததில்லைன்னு எழுதுறாங்க அதனால சோலை நமக்கு ஒண்ணு ஒன்றும் குயில் பத்தி ஓசை கேட்காது நம்ம வீட்டுல கோடி இருக்காது கோழி குருகுகள் குறுகுகள் எல்லாம் கூட ஒளித்துதான் அப்புறம்தான் ஆங்காங்கு இருக்கிற விநாயர் கோயில்ல சிவன் கோயில்ல இயம்பின சங்கம் விளங்குதா இப்ப எதுக்கு புத்தி முதல் இருக்குன்னு ஏ கோழி குவிட்டது எந்திரா அப்படின்னு அது குவினதை பார்த்து எந்திரிக்கும் என்று கேத்தவர நமக்கு ஆறறிவு அதுக்கு எத்தனை அறிவு அப்புறம் பார்த்துங்க அப்புறம் பார்த்து ஆகவே நம்ம மூளை எவ்வளவு மூளை நமக்கு வந்து கடியாரம் இருந்தா தான் நம்ம மூலையே செலவாவடி ஆகுது துணைக்கருவியின்றி வாழ முடியாத ஜென்மம் நம்ம ஜென்மம் இயற்கையோடு இயந்தா வாழ வேண்டிய ஜென்மங்கள் அதையெல்லாம் அருமையாக எனவே குருமூர்த்திகள் நமக்கு பக்கத்தில் வந்திருக்கிறது பெரிய குறை ஆனால் அவர்களுக்கு ஒரு ரெண்டு மூணு திங்களாவே கொஞ்சம் இந்த மாதிரி எழுதி கூட காட்டுவார்கள் ஐந்து மாறு அடைக்கியுள்ளார் அரும் பெரும் ஜோதியாலும் ஐந்து மாறு அரும்பெரும் ஜோதியாலும் அந்த முகத்தில் ஒரு தவக்கலையும் அதனுடைய இயற்கையான ஒளியும் நாம் கண்டுபயிட முடிகிறது காரணம் இந்த ஐந்தும் ஆறும் அடக்கி இருந்தால் ஆகவே இந்திரனே சாலும் கரின்னு சொன்னார் குருமூர்த்திகளே சாலும் கரி என்று சொல்லு நாம் அதை மகிழ்ந்து அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் கூறி இப்பொழுது பார்க்கலாம் ஆகவே கோழி கூவதும் குருகுகள் கூவதும் கண்டுதான் நாம் சங்க ஊதுகிறோம் விடிஞ்சு போச்சுங்கிற உணர்வே நமக்கு வருது அப்போ நமக்கு கீழே இருக்கிற அறிவில் குறைவுடைய உயிர்களுடைய அந்த இயற்கை சூழல் உணர்வு நமக்கு இல்லைதான் அதனால் இங்கே இது மாதிரி இருக்கின்ற பொழுது அறிந்த புள்ளின் சூழ் சீலம்போசை கேட்டு கருங்கடல் என்ன நின்ற கண்யில வீரர் இவரும் கருப்பு தான் யாரு கண்ணப்பெறம் கருங்கடல் என்ன நின்ற கண்ணுங்க அப்படிப்பட்ட இந்த கருமையாக நிறமுடிய அந்த இவர் கண் துயிலாத வீரர் அங்கேயும் அங்கேயும் என்ன சொன்னார் வில்லை ஊன்றிய கையோடும் பெய்துயிப்போடும் வீரன் கங்குள் எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பு இழந்தனும் என்றான் அங்கேயும் வீரன் இங்கேயும் வீரர் கண் துயிலாத வீரர் அங்க நகர ஒற்று போட்டார் இலக்குவனானதுனால இங்க கண்ணப்பரானதுனால நகர ஒற்று போட்டார் வீரர் என்று சொன்னார் கண் துயிலாத வீரர் இப்படி சொல்லி ஆரும் பேரல் தம்பினாரானுக்கு அமுது கொண்டனைய வேண்டி ஏறுகால் பன்றியோடும் இருங்களை புனமான் மற்றும் வேறு வேறு இனங்கள் வேட்டை வினைத்தொழில் வெறுகினாலே ஊறு செய் காலம் சிந்தித்து உருமிக தெரியா போதில் மாறடு சிலையும் கொண்டு வள்ளலை தொழுது போந்தாரு இப்பொழுது அந்த விடிய கால் நேரம் வந்த உடனே இவருக்கு பெருமானுக்கு பசி வந்ததோ இல்லையோ இவருக்கு அவர் மேல பசி வந்துட்டது ராத்திரி மணி நேற்று சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டது ஆண்டவன் இப்ப மணி அஞ்சு ஆகி போச்சே பனிரெண்டு மணி நேரம் ஆயிட்டுது ஆ இனி பசி தாங்க மாட்டார் பெருமாள் என்று சொல்லிவிட்டு அந்த கோழி கூபினும் கதிரவன் அருமையா அப்படி கதிரவன் தோன்றுகின்ற பொழுது எய்காட்டின் மாவழைக்க எட்டு கருந்தறையெடுத்து கை காட்டுவான் போல கதிர்காட்டி எடும் பொழுது ரொம்ப அருமை ஏன் அந்த கதிரவன் தோன்றினான் இவர் கீழே இருந்து நேத்து வந்து சாப்பாடு ஏற்கனவே இவர் வந்து அடித்து அந்த காடன் வந்து பக்குவப்படுத்தினது இன்னைக்கு அந்த மாதிரி ஆள் இல்லை இவரே வேட்டையாடி இவரே அதை பக்குவப்படுத்தி இவரே எடுத்துட்டு வரணும் அதனால பார்த்தானா சூரியன் இருட்டுல போய் எப்படி வேட்டையாடுவாரு எப்படி பக்குவப்படுத்துவாரு ஆஹ் பெருமானே என்னுடைய கதிரை காட்டுகிறேன் நீங்க போங்க நீங்க போங்க என்று அவன் கதிர்காட்டுவான் போல கதிர்காட்டினான் யாரு சூரியன் எனவே விடிந்தது கீழறங்கினார் சென்றார் எய்திய இப்படி போகும்போது சிவகோச்சாரியார் என்ன பண்ணார் அங்க ஒரு ஆள் விடாமல் அந்த பார்ப்பான்னு ஒரு ஆள் சொன்னாரே என்ன செய்தார் அவர் வந்து நீராட்டி ரெண்டு பச்சிலையும் பூவும் விட்டு கையில ஒரு உணவு கா ஊட்டி வாயினால் சிலவற்றை பறைவார் என்று சொன்னார் அந்த ஆள் பார்த்தார் அவர் விடிந்தா உடனே வந்தவர் அவர் நேற்று மத்தியானம் வழிபாடு செய்தவர் காலையில வழிபாடு செய்துட்டு போனார் இன்றைய காலையில எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வருகிறான் எய்திய சீராகமத்தில் எம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் அருமையான மலர் புனல் தண்ணீர் முதலான கொண்டணிந்தார் முதலான கொண்டார் என்ன முதலான மலரும் நீரும்னு சொல்லிவிட்டு முதலானங்கிறார் நீங்க இப்ப என்ன பண்ணுங்க ரெண்டுக்கும் முதலானன்னு உரை பண்ணணும் மலருக்கு முதலானு சொன்ன பல்வேறு மலர்கள் இந்த மலர்களிலே நாலு வகை மலர்கள் என்று சொன்னது நம்முடைய சேக்கிளா பெருமான் தான் எங்க சொன்ன மூர்த்தியார் வரலாற்றுல முருகநாயனார் வரலாற்றுல முருகநாயனார் மரத்தில் இருந்து பறிக்கிற பூ செடியொடிகளில் இருந்து பறிக்கிற பூ இல்ல தண்ணியில இருக்கிற பூ தரையில படர்ந்து பூ பூக்களில் நான்கு வகை இப்ப மரத்தில் இருக்கிற பூ அப்புறம் செடி கொடியில் இருக்கிற பூ இன்னொன்று தண்ணீரில் இருக்கிற பூ தன் தரையில் படந்து இருக்கிற பூ கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ என்று சொல்லி நால்வகை மலர் எனவே இங்கே மலரும் என்று சொன்னார் அந்த நால்வகை மலரும் அடங்க நீரும் என்று சொன்னார் முதலான என்ன நீர் முதலான கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் பால் எண்ணெய் ஏன்னா அபிஷேகத்துக்குரிய பொருள் அல்லாமல் அதனால மஞ்சள திருமஞ்சனப்பொடி இத்தியாதிகள்லாம் இது முதலான எனவே இவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தான் மை தலையும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவ கோச்சாரியார் என்ற பெயருளைவர் வந்து திருமலையின் கண் வானவர் நாயகர் மருங்கு சிந்தை நியமந்தோடும் நியமத்தோடும் செல்கின்றார் வானவர் நாயகர் மருங்கு சிந்தை நியமத்தோடும் செல்கின்றார் இந்த ஆதி செய்வர்கள் வழிபாடு செய்கிறார் என்று சொன்னால் ரொம்ப கடினம் மிக கடினம் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் என்று நம்முடைய சுந்தரமோன் சுவாமிகள் தொகையடியார்கள் யாரை சொன்னார் சிவாச்சாரியார்களே ஒரு பக்கம் முப்போதும் திருமேனி தீண்டுவார் மூன்று பொழுதும் காலை நண்பகல் மாலை மூன்று பொழுதும் திருமேனி தீண்டுவார் பெருமானுடைய திருமேனியை தீண்டி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு அடியேன் என்று சொல்லிவிச்சார் அப்ப அந்த காலையில அந்த பெருமானுடைய திருமேனியை தீனும்னு சொன்ன என்ன செய்யணும் குறைந்தபட்சம் விடியற் காலம் மூணு மணிக்காவது எழுந்திருக்கணும் எழுந்தாதான் நீராடி நீரும் ஆடி தங்களுடைய வீட்டில செய்ய வேண்டிய சிவழிபாடெல்லாம் செய்து முடித்து சிவடிபாடெல்லாம் செய்து முடித்து விட்டு பிறகு இங்கே வர்ணும் திருமேனி தீண்டுவதற்கு சிவ சிவ மூணுல இருந்து நாலுக்குள்ள நிச்சயமாக தன்னுடைய அந்த காலைக்கடன்களை முடித்தார் என்றால் நாலுல இருந்து ஐந்தரை மணிக்குள்ள சிவ முடித்து விட்டு அஞ்சரை அஞ்சு ஐம்பதுக்கு வந்து திருமேனியை தீண்டணும் வீட்டில் தன்னுடைய சிவ வழிபாடு செய்யாமல் இங்க திருமையை தீண்ட கூடாது அதோட நிப்போம் மேல போவாங்க செல்கின்றார் திரு முன்பு வெந்த இறைச்சியும் எலும்பும் கண்டகல மிதித்தோடி இப்ப இதை ஒளிய ஒளியில காட்டலாம் இப்படியே நேர இதோ காலத்தி மலை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார் அப்படியே போனார் இதோ திருமையை தாக்கத்திற்கு கீழே கிடக்குது என்ன இருக்கு சிவ சிவ இது வரைக்கும் என்னன்னு கேட்டா நல்லா தண்ணீர் தெளிச்சு கூட்டி நிலை பெறுமாறின் உதியே நீடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலைகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனிந்தேத்தி புழ்ந்து பாடி என்றெல்லாம் சொன்னார் அது ஏற்பட்ட இடம் எனவே இங்க ஒரு இந்த செருப்பு வெறுப்பு அந்த மாதிரி இடமே இருக்காது இரண்டாவது இந்த மாதிரி ஒரு எலும்பு மற்ற தசை திரள் இங்கெல்லாம் கிடைக்காது இங்கே இவர் சாப்பிட்டது போக இப்படி கீழையும் போட்டிருக்காரு அவ்வளவுதான் அவராளை முடிஞ்சது இதை பார்த்தார் பார்த்தவன்னே காலெல்லாம் என்னன்னு கேட்டா உடனே அந்த ஆடையை மேலும் சுருக்கி கொண்டு அதெல்லாம் தாண்டி தீண்டி போனாராம் போனா இறைச்சியும் எலும்பும் கண்டகலை மிதித்து ஓடி இந்த அனுசிதம் கேட்டேன் யார் செய்தார் என்றழிவார் மேவ நேர்வார வர வேடுவரே இது செய்வார் தேவை தேவேசனியை திரு முன்பு இது செய்து போவதே இவ்வண்ணம் திரு உள்ளம் ஆவதே என பதறி அழுது விழுந்து அலமந்தார் அவருக்கு என்ன பெருமானையும் இங்க யார் இப்படி செய்வா யாரும் செய்ய மாட்டார்களே ஒரு கால் இந்த மாதிரி மேல மலையில ஏறணும்னு சொன்னா வேடுவர்கள் ஏற முடியும் யாரோ இந்த மாதிரி ஒரு பாவிகள் இங்க வந்து செஞ்சிட்டு போயிருக்காங்க சிவ சிவ சிவசிவ சிவ சிவ என்று சொல்லிக்கிறான் பொறுப்பினும் தொடர் இருப்பதனியன் என்ற இறைச்சியலும் இலையும் செருப்படியும் நாயடியும் திருவலகால் மாற்றிய பின் செருப்படியும் நாயடியும் இதுவரைக்கும் நாய் கூட வந்து இப்ப திடீர்னு என்ன சொல்றார் அவர் காலில் போட்டிருந்தது என்னோ அது அந்த இருக்கும் திடீர்னு நாயடியும் எங்க வந்தது வைக்கலாம் கொஞ்சம் கடினம் கடினம் கண்ணப்பரை பற்றி பதினோராம் திருமுறையில இரண்டு பெரியவர்கள் பாடியிருக்கிறாங்க பதினோராம் திருமறையில அதுக்கு என்ன பெயர் தெரியுங்களா கண்ணப்பதேவர் திருமரம் என்று பெயர் ரெண்டு நூல் பாடியிருக்காங்க கல்லாட உணர்வு நைக்கேற ஒரு கண்ணப்ப தேவர் திருமரம் இருக்குது அதோடு இந்த கண்ணப்பருடைய வரலாற்றை நீங்க ஒத்து நோக்கினால் பல்வேறு அரிய செய்திகள் அதில் இது ஒன்று அந்த கண்ணப்ப தேவர் திருமணத்தில் திருமணத்தில் இந்த கண்ணப்பர் செல்கின்ற பொழுது உடன் நாயும் ஒன்று வந்தது என்று இருக்கு ஆதலால் செய்கிரார்த்தம் முன்னிருந்த பெரியவர்களாதலினாலும் பதினோராம் திருமுறை குறிப்பாதலினாலும் எப்படி வச்சார் என்று வைத்தார் ஆகவே இதற்கு முன்னே இரண்டு நூல்கள் இந்த பெரிய கண்ணப்படை பற்றி பேசி இருக்கிறார் பதினோராம் திருமணம் இந்த கண்ணப்படு முடிந்த பிறகு பார்த்தீங்களா என்னமோ போனால பாருங்க இப்படியும் வருது சிவ கண்ணப்பர் நினைக்கின்ற போது அவன் இந்த நாயை நினைச்சாலும் இந்த ஆப்பிர நாய் இது ரொம்ப அருமை நாள்தான் தானே சொன்னார் யானையானவர் நட்புரி நாயனை யார் கேள்வி வேண்டும் நாய் போல இருக்கவங்க நட்பு வச்சுக்கிட யானமா இருக்க நட்பு வேணாம் ஏனசாமியார் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் நீ அவன் கவலங்கோலமா கொடுப்பான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு குத்தி இருப்பான் அதை மனசுல வச்சுக்க இந்த கவலத்தை கொடுத்தது மறந்து இருக்கும் போஸ்கட் துண்டு நினைக்குமா எரிந்தாய் வால் குடைக்கும் நாய் சமண முடிவு என்னதான் எங்கேயும் அப்ப திருக்குறள் படிக்காததான் நாய் அவர் செய்த ஒன்று உள்ள கடும் சார் ஒரு காலத்துல எனக்குதரிச்சு ஆனா எனக்கு பண்ற தீங்கு இருக்குது அதுக்காக நினைக்காத அதையே நினைந்த கொன்றை இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று அது உள்ள மறந்து பிஸ்கட் துண்டு போட்டது பரவாயில்ல நாய் வந்த வரைக்கும் நல்லது இன்னொரு விதமா சொன்னார் செய்தார் மாற்றி விட்டு மீண்டும் தான் எப்படி செய்யணுமோ அது மாதிரி பனிந்தெழுந்து தனி முதலாம் பரனென்று பன்முறையால் துணிந்த மறைமுடியாலே துதி செய்து சுடத்திங்கள் தனிசடை முடிக்கத்தை அங்கனரை விட கொண்டு தனிந்த மன திருமண தபோ மனத்தினரை சார்ந்தார் அவர் என்ன பண்ணுவார் பவித்திரமாம் செயல் செய்துது மந்திர மொடிகளால் சொல்லி அந்த இடத்தை புனிதப்படுத்தணும் அதுக்குதான் பவித்திரம் பேர் இப்போ நமக்கு பெரிய திருக்கோயில்களிலே ஆணி ஆடி மாதங்களிலே பவித்திரோட்சம் நடத்துறாங்க பவித்திரோசவம் வைகாசி மாசம் சுத்தி வந்திருக்கும் அப்படி வந்த திருமேனி அனைத்து ஒரு முறை இந்த திருமேனிகள் எல்லாவற்றையும் வைத்து அதுக்கு நல்ல நீரா புனித நீராட்டி பாலாபிஷேகம் செய்து அந்த நல்ல மந்திர விதிகளாலே தூய்மையும் அதற்கு உண்டாக செய்து மீண்டும் அந்த இருக்கையில கொண்டு வைப்பாங்க அரிய ஒடிவோடி பருமாறுவியம்மா இன்னைக்கு நாளைக்கு திருவிழாமா அடிவல்லாம் வருவாங்கம்மா நீ ஓடி ஓடி பருமாறவ போடாம அப்படிலாம் போயிட்டியம்மா போவியா நீ வந்துருவோம்மா வந்து நீயும் பருமாறுவோம்மா என்று அருமையா நம்முடைய ஞான சம்பந்தர் பாடுகிற அதுல பல்வேறு மார்கடி நீர் மார்கடி திருவாதிரை காணாதே போதியோ பூம்பாவாய் மாசிக் கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய் பங்குனி உத்திர நாள் காணாதே போதியோ அதாவது ஏழாம் நூற்றாண்டுல என்ன விழாக்கள் நடந்தன என்பதை பற்றி தொகுப்பு இந்த பெருஞ்சாந்தி காணாதே என்று ஒரு தொடர்பு இருக்கு இதற்கு முன்னையெல்லாம் ஒரு பதி இருபது ஆண்டுக்கு முன்னையெல்லாம் பெருஞ்சாந்தின்னா கும்பாபிஷேகம் குடமுழுக்கு விழான்னு எழுதணும் உரை இப்ப அதை விட்டுட்டு பெ கும்பாபிஷேயம் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறைதான் கும்பாபிஷேகம் நடக்கும் ஆனா இவர் பெருஞ்சாந்தி காணாதே போதிய ஆண்டுதோறும் நடக்கிற விழாக்களை சொல்லிட்டு இருக்கார் ஆண்டுதோறும் சொன்ன விழாக்களை விடுத்து பன்னெண்டு ஆண்டுக்கு நடக்கிற குடமுழுக்கு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் பின்னா என்னன்னு இந்த பெருஞ்சாந்தி என்பது ஆணி ஆடி மாதங்கள் நடங்கிற இந்த தூய்மை செய்கின்ற விழா பாருங்க இது பெருஞ்சாந்தி காணாதே என்று சொன்னார் அறிதோறும் அறியாமை கண்டிப்பாக உண்மையா பெருஞ்சாந்து என்பது இப்பொழுது இந்த மாதிரி இந்த பௌத்தரோட்சம் சொல்றமே அதுதான் எனவே இங்கே அந்த மாதிரி வேற என்ன செய்தார் பவித்திரோட்சம்னா அது மாதிரி தூய்மையெல்லாம் செய்துவிட்டு உடனே தன்னுடைய அந்த பெருமானுக்கு நீராட்டி மஞ்சனங்கள் எல்லாம் ஆட்டி பூசூட்டி அந்த ஆடை அணிவித்து நிவேதனமும் காலத்து தின்னாறு எப்படி செய்தருங்கிறத ஒரு பதினைஞ்சு பாட்டில் சொன்னார் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில சிவகோச்சாரியார் செய்யற வழிபாட்டை இப்போ ஒரு நான்கு ஐந்து பாட்டில் சொன்னார் எனவே நேற்று செய்த கண்ண திண்ணனார் இன்று காலை பொழுது புலந்ததும் மீண்டும் அந்த மாதிரி பூஜை செய்வதற்கு கீழே சென்று விட்டார் இந்த நேரத்தில் என்றும் செய்து கொண்டு வருகின்ற சிவகோச்சாரியார் மேலே ஏறி பூஜை வழிபாடு செய்திருக்கிறார் எப்படி அருமையா செய்யறார் இப்ப இனிமே இந்த மாதிரி சிவகோச்சாரியார் தினமும் பூஜை பண்ணுவாருங்கிறத அந்த பூசை முறை சொல்ல மாட்டார் அதுபோல திண்ணனார் செய்கின்ற பூசை முறையும் சொல்ல மாட்டார் ஏன்னா ரெண்டு பேருடைய வழிபாடும் செய்யாச்சு இது ஆகமுறை அது அன்பு முறை அன்பு முறை அவருக்கு அன்புதான் தெரியும் அவ்வளவுதான் செய்தார் இந்த மாதிரி நடக்கிறது என்று சொல்லிவிட்டு இனிமேதான் கீழே இறங்குகிறார் கொஞ்சம் இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏனார் இனி இப்பால் மை வண்ண கருங்கோ கருங்குஞ்சி வனவேடர் பெருமானார் இவர் கீழே இறங்கி இப்போதான் சிவகோச்சாரியார் அப்படி போனார் இவர் தான் என்ன பண்ணார் நேற்று மாதிரி தலையிலே… அந்த பூவும் இதையும் கொண்டு ஒரு வாயில அந்த நீரை கொண்டு கையில ஒரு கையில வில்லு ஒரு கையிலை வை இவையொண்டு திருமலையின் புறம் போன திண்ணனார் செறிதுயில் பெருமலை இடைச்சரிவில் பெரும்பண்டி புனமேத்து வருவனமும் துணி படுத்து மாநிலங்கள் நின்று ஒரு வழி சென்று ஏறு ஒளி நின்று கொண்டருளி இவையெல்லாம் கீழறங்கியவர் அங்கிருந்து வேட்டைகள் செய்து வேட்டையில் முடித்து அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு உணவு கொண்டு ஊட்டும் வண்ண எரிவாயின் கண் வைத்ததன காலத்தாம் அமைப்பதற்கு தின்னனார் திருவாயில் அமைத்தார் அதே போல மறுநாள் எடுத்துக்கொண்டு உணவெல்லாம் எடுத்துக்கொண்டாம் எடுத்துக்கொண்டு ஒல்லையெனில் முன்பு போல் கொண்டு வந்தார் அவர் அணிய காலையில வந்து அவர் ஆறரை இவர் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு இறங்கிருக்கார் அவர் ஆறு ஆறையாளுக்கு வந்து எட்டரை மணி ஒன்பது மணிக்குள்ள அவர் இறங்கியிருக்கார் இதோ இப்போ இவர் மீண்டும் கீழே இறங்கினவர் வேட்டையாடி அந்த பொருள் கொண்டு மற்ற எல்லாம் இடத்துக்கு இவர் ஒன்பதரை பத்து மணிக்கு மேல மீண்டு ஏறுகிறார் அவர் இறங்க இவர் ஏற இப்படி எல்லாம் வருகிறாராம் வந்து வந்த திரு காலத்தி மலையேறி வனத்தர்கள் தலைவனார் இமையோர் தலைவனார் தமையி அந்த நனார் முந்தை முறை தம்முடைய பூசணையும் செயல் முடிப்பார் ஒன்னு என்ன செய்தார் நேற்று மாதிரியே செய்தார் ஏன்னா அந்த செருப்பு கால்ல நீக்கியது அதெல்லாம் திரும்ப சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆனா அதெல்லாம் நீக்கியே போட்டு அதெல்லாம் நேற்று மாதிரி செய்துட்டார் ஆனா ஊட்டும் போது மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சொன்னாராம் சுவாமி இதை விட இது தேன்ல துவைச்ச மாதிரி இருக்கும் இது வந்து சாதாரணமா இருக்கிற பால்ல துவைச்ச மாதிரி இருக்கும் தேன்ல துவச்சீங்களா அல்ல தேச்சு இப்படி எல்லாம் அப்படி அறுத்தினார் என்று சொல்லி அந்த அறுத்திய முறையை மட்டும் மறுநாள் விவரிச்சு இதோ இப்பொழுது இரவாயிற்று முதல் நாள் மாற நீங்களா கந்து இல்லாத வீரர் அருமையா இப்ப என்ன ரெண்டு நாள் பூஜை முடிஞ்சு போயிடுச்சுங்களா இப்பரிசு திருவது செய்வித்து தம்முடைய ஒப்பறிய பூசணி செய்து அன்னறியில் ஒழுகுமார் எப்பொழுதும் எழுமண்பால் காலத்தி அப்பரியதில் அல்லுறங்கார் பகல்ல வேட்டையாடி உணவு கொண்டு வந்து கொடுப்பதும் இரவுல உறங்காமல் இருப்பதும் அவருடைய பணியாயிற்று மாமுனிவனால் தோர் மண் தனிந்த மண் வெண் வேந்தர் தாமுயலும் பூசணிக்கு சால மிக தலை வீதி தீமையன் அதினீக்கு செப்பி